நூற்றி அறுபத்தி மூன்று அறிவிக்கின்றார்கள் எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் என்பது நெருப்பை மூட்டு பவனை போன்றதாகும் அதில் ஈசல்களும் விட்டில்களும் விழுந்து கொண்டிருந்தன அவர் அதை அவைகளை தடுத்துக் நான் நரக நெருப்பை விட்டும் உங்களின் இடுப்பை பிடித்து எழுக்கிறேன் ஆனால் நீங்களோ என் கையை விட்டு மீறி செல்கிறீர்கள் என்று நபிசல்லாகும் அலிஹ் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு இரண்டு எட்டு ஐந்து